ீிாமூர் சுஷிகேந்திரம் நைபாயம் சூத்திரம் முனீந்திரம் ஸ்ரீங்கம் மேஷி கிமா வித்தியை மேவ மாதமே மே வந்தா மேவியம் மேவம் மமதேவ ய கத்திருஷி மஹ நமோருளவரனோமமஸ்ம ஓம் கணேபுணுமே பசியே மாரிய ங்கைஸ் கம்சனுமமேவா நிறோச்வா ஊஷா விஷவே நோரிஷா ஓம் பிராாந்தம் சுனிச்சரவா போகாஸ் புனர்பணோசி தான் காமனியன் பீவ்வா சர்வன் விஷேஷான்ஸ்வீதி மதுரூ மாஜயோஜய மாமம்ிரமையத்தோஸ் யோ விஷ் ஆமா விஷயன் பாசியோகாஸ் ஷான் सर्वानेतां பச்சாச்சன்ஸ்வம விபவன் ஜோதிஷன் புனரபிஷனேஸ்வாத்மஸ்பயிவ்வா சர்வன் விஷேஷா விகதுண பாசரிய அஜமப்போகம் பிரபைஜி மபேக்கம் விவிதவிஷயிரா கஷதவிகந்திரம்மய பிரைஷாஜனேதோத்தனோக்கியமவிரதனோரே காரணியுதாராமர்லம் பூத்தே பரமருமம் பத பாத்தோஸ் லோகாசா பிரதமஸ்வாந்தமோக்கார மஜ்ஜோன்மச்சோரேஷ்ய சதுபோ தன்விராசனே மே எத் பாதமாக்கமோக யவினுதோர்மே ஜித்தம் ஜிரதம் தம்ன்ன வாரியம் அஹ் அலட்சம் அச்சித்தம் அவியம் ஏகாத்மயசாரம் பிரபஞ்சோபம் மாண்டபுத்தினுடைய முக்கியமான மந்திரத்தை நாம விசாரம் பண்ணி முடித்திருக்கிறோம் முடிக்கிற தருவாய் இருக்கிறோம் நன்றாகவே சா ஆத்மா சேயா இதுவே ஆத்மா அவனே ஆத்மா அவனைத்தான் அறிய வேண்டும் அவனை ஆத்மாவாக அறிய வேண்டும் அந்த துரியனை ஆத்மாவாக அறிந்து கொள்ள வேண்டும் இந்த நான் என்ற சொல்லுக்கு இந்த துரியனே உண்மையான பொருள் இப்ப நம்ம நான் தைஜசன் இல்லை நகிஷ்பிரா நான் விஸ்வனும் இல்லை உபயத பிரஜ நான்ஸ்வத்தை இடைப்பட்டவனும் அல்லன் ந பிரம் நான் பிரல்லை நான் பிராஜ்யனும் இல்லை ந பிரம் அர்த்தம் என்ன நான் பிராஜ்யனும் இல்லை நான் அஜானியும் இல்லை நான் பிராஜ்யனும் இல்லை ந பிரம் என்ன அர்த்தம் நாம் சர்வஜனும் இல்லை ஈஸ்வரனோட ஐக்கியம் பண்ணிக்கொண்டு நம்ம என்ன சொல்லிட்டோம் சர்வஜனும் இல்லைன்னு சொல்லிவிட்டோம் தைஜசிர்பன் விஸ்விராட் தைஜச ஹிரண்யர்பன் அப்புறம் அடுத்தது பிராஜ்யாகிருதாத்மா ஈஸ்வரக கிடையாது பண்ணிருங்க அப்படிங்கிற ஜாகிர பிரமாதா இல்ல மாத்தாவும்சுப்தி பிரும்பிரமாத்த தாற்பயம்மா எனக்கு மாத்திரம் இல்ல என்னுடைய என்னுடைய அல்பக்ஞத்தை மாத்திரம் நான் ரிமூவ் பண்ணல ஈஸ்வரனுடைய சர்வஜத்வத்தையும் ரிமூவ் பண்ணிட்டேன் அதாவது உபாதிய மா நீக்கல எி உபாதிய அதே சமயத்துல சமஷ்டி உபாதி நான் நீக்கிட்டேன் பண்ணிட்டேன் அதே மாதிரி சூக் சூக்மரீர நிஷேதம் சூக்ம பிரபஞ்ச நிஷேதம் காரண நிஷேதா காரண பிரபஞ்ச நிஷேதா ஆகையினால உலகமும் நானும் இல்லைன்னா என்ன அர்த்தம் இந்த உபாதிகளான இந்த ஸ்தூல சூக்ம சரீரங்களும் பிரபஞ்ச சூக் காரண பிரபஞ்சங்களும் நீக்கப்பட்டன அப்புறம் அறிப்கிற ஒரு தன்மையை நீக்கிவிட்டேன் அறியப்படுபவன் அப்படிங்கறதன்மையை நீக்கிவிட்டேன் இது ரெண்டா அர்த்தம் பண்ணிக்கணும் இந்த அதிருஷ்டம் அவ்வகாரியம் அக்ராஹ்யம் அலட்சணம் அச்சித்தியம் இந்த வார்த்தையெல்லாம் சொல்லும் பொழுது கவனமா புரிஞ்சுக்கணும் என்னன்னு கேட்டா ரெண்டு விதமா சொல்லிவிட்டேன் என்ன நாம் பார்க்க முடியாது அப்படி ஒரு அர்த்தம் என்ன நாம் பார்க்கப்படும் பொருளாக பார்க்க முடியாது அப்படி ரெண்டு அர்த்தம் சொல்றேன் அதிர்ஷ்டம்னா என்ன அர்த்தம் என்னன்னா பார்க்க முடியாது பார்க்க முடியல பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அதிருஷ்டம் அகோச்சரம் சொன்னேந்திரிய அகோச்சரம் அறிவுக்கருவிகளுக்கு அகப்பட மாட்டேன் அது மாத்திரம் என்ன யாரும் அறிய முடியாது என்ன யாரும் அறிய முடியாது ஆக அறியறதுங்கிற அறியும் இருக்கு நினைக்கிறாங்களே அந்த காம்ப எதுல இருக்கு உபாதியில்தானே இருக்கு உபாதி அப்படிதானே இருக்கும் இந்த உடம்பு மனசு புத்தி வந்து என்னைக்கும் பூர்ணமா இருக்குமே கிடையாது எவனுக்கும் கிடையாது நம்மள தோஷம் சொல்றவனுக்கு மாத்திரம் இருக்கு அவனோட உபாதீனையும் குணதோஷம் இருக்கு என்னுடைய உபாதினையும் குணதோஷம் இருக்கு அந்த அர்த்தத்தை வச்சிருந்தா இப்படி பதில் சொன்னோம் என்னை யாரும் அறியறது என்ன இன்னொருத்த எப்படி நினைக்கிறானோ அப்படின்னு ஒரு காம்ப்ளக்ஸ் இருக்கேன் அந்த ஒரு வியாதியை நீக்கிறோம் ஆத்மாவோட ஸ்வரூபத்தை புரிஞ்சுக்கிறதுனால என்ன யாரும் அறிய முடியாது அவ்வகாரியம் அவ்வகாரியம் அவ்வகாரம் நான் விவகாரத்துக்கு அதி தன் விவகார சாட்சி திரஷ்டு சாட்சி வார்த்தை அகம் திரஷ்டு சாட்சி பிரமாத் அறிவை அறியும் அறிவு அறிவை அறியும் அறிவு அப்புறம் அறிவை அறியும் அறிவை அறியும் அறிவுறுத்தியும் தோஷமாயிடு ஆக அறிவுங்கிறது என்ன விற்பிஜானம் விற்பிஜான சாட்சி ஸ்வரூபஜானம் ஸ்வரூபானத்தை விற்பிஞானம் அறியாது விற்பிஜானத்தை அறியற மாதிரி இருக்கு அப்போ அறியறது பிரகாசப்படுத்துகிறது பிரகாசப்படுத்த முடியாது அதிருஷ்டம் அவ்வகாரியம் சொன்னா இதும் நானும் எதையும் கிரகிக்க முடியாது என்னையும் எதுவும் திருஷ்டம் அதிருஷ்டம் போடுற போதே போட்டு பாருங்க வருது புதுசு புதுசா அப்புறம் அவ்வகாரியா தைஜச பிராக்யன் கர்மேந்திரியத்துக்கு வரும்போது வரும் பொதுவாக விஸ்வத்தைஜசிராஜ்ய லட்சணம் சொல்லிவிடலாம் ஜாகிரத்தம் சொல்லியாச்சு என்ன லட்சணம் லட்சணத்தை உடையவன் இவன் துரியன் லக்ஷணம் இல்லாதவன் துரிய போட்டுக்கிட்டோம் இல்ல சிம்பிளா நம்ம பாஷையில் போடணும்னா திருஷ்டம் சிந்தியம் சிந்திக்க முடியும் என்ன சிந்திக்க முடியாது நானும் எதையும் சிந்திக்கிறது இல்லை என்ன எதுவும் சிந்திக்கவும் முடியாது மனம் என்னை சிந்திக்க முடியாது தும் கிடையாது மனசை பத்தி நான் சிந்திக்கிறதா மனசை பத்தி சிந்திக்குவோம் மனசுதான் சிந்தனை மாட்டின் அப்புறம் அவ்வதேசியம் இதெல்லாம் விஸ்வதை ஆத்மா துரியம் அவ்வியபதேசியம் இதெல்லாம் முடிஞ்சது என்ன வந்து நான் எந்த சப்தத்தையும் இது பண்றதுல உண்மையிலே சப்தங்கள் என்ன பண்றது சப்தங்கள் என்னை ஒளிர்விக்காது நானும் சப்தங்களை ஒளிர்விப்பது கிடையாது ஒளிர்விப்பது போல காட்சி அளிக்கிறேன் இல்லாத ஒன்றை இருப்பது போல காட்சி அளிப்பதுக்கு மாயக்கு அனுகிரகம் பண்றேன் அவ்வளவுதான் மா எங்கிட்ட இருந்து எல்லாம் இரவு வாங்கிட்டு வேடிக்கை பண்றது என்னையே மறைச்சு வேடிக்கை பண்றது ஏகாத்ம பிரத்ய அதெல்லாம் ஒரு பார்ட்டா போயிடுது நான் திரம் ஒரு பார்ட்டாடு அதெல்லாம் என்ன ஞாத்திரத்துவ நிஷேதா அப்புறம் இது என்ன ஞேயத்வ நிஷேதா நிஷேதா நீங்க என்ன பிடிச்ச ஆத்மாவும் எதையும் அறியறதில்ல ஆத்மாவையும் அறிய முடியாது அப்படி ரெண்டு அர்த்தம் பண்ணிக்கிறதுல சொல்றபொழுதுனனாலும் அறிய முடியாது அப்படி ரெ போட்டு போட்டான் இந்த அதிருஷ்டம் அவகாரியம் அக்ராக்கியம் அலட்சணம் அச்சிந்தம் அவ்வப்பதேசியம் வரைக்கும் அது முடிஞ்சுது அடுத்தது ஏகாத்ம பிரத்யசாரம் இது விதி வாக்கியம் விதி சொல்றது அப்பனா எது சூன்யமானு கேட்டா சூன்யம் இல்லை இதுக்கு முன்னாடி ஒரு பூர்வ பட்சம் போடுகும் அப்படின்னா சூன்யமா இருக்கத்தான் சூன்யம் அல்ல அகம் பிரத்யசாரம் அநேகாக அநேகம் அகம் ஏக்கம் எண்ணங்கள் பல நான் ஒருவன் உள்ளத்தில் எண்ணங்கள் பல நான் ஒருவன் அதுவே நான் ஒரு பைத்தியார ஆஸ்பத்திரி தெளிந்த பைத்தியத்தை இதுதான் இப்போதும் இங்கே தெளிஞ்சிருக்கிற பைத்தியம் கடைசியாக ஃப்யூர் ஆகிட்டுன்னு ரெண்டு நாளில் ஊருக்கு போக அப்புறம் அவர்கிட்ட போய் வந்து ஹலோ ஹவாரியூ எல்லாம் கேட்டுட்டு நான் தான் இந்த கண்ட்ரியோடய பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு இந்த பைத்தியத்திட்ட சொன்னாரான் கவலைப்படாதீங்க இங்கே அட்மிட் ஆகிடுங்க இவங்களுக்கு இன்னும் ஒரு மூணு மாதத்துல இங்கே சரி பண்ணிவிடுவாங்க ஜோக்கு புரியுத பார்த்து அதான் உண்மாரி தான் நான் நென்சன்ட்டு இருந்தேன் தெஞ்சுட்டும்ஸ்பத்திரி பிரம்மலோகத்துல நான் அப்படி இந்த மாதிரி நென்சின் போயிடும் பிரத்ய சாரகா இந்த எண்ணங்கள் எல்லாம் போயிடும் தப்பான எண்ணங்கள் எல்லாம் எண்ணங்களோடு இணைத்துக் கொண்டு நான் பட்ட அவஸ்தல்லாம் போய்டோட இந்த மாதிரி அவசியம் இல்ல எண்ணாத எண்ணம் எல்லாம் எண்ணி எண்ணி ஏழு நெஞ்சம் புண்ணாய் செய்தது பராபரம் எண்ணம் வச்சுக்கோ எனக்கு ஒண்ணு கவலை இல்லையோ அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அதனால சொல்றோம் கொஞ்சம் இது ரொம்ப சூக்ஷமா இருக்கு இவ எண்ணங்களை சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் சொல்றா எண்ணங்களை பத்தி எனக்கு கவலை இல்லை என்ன வேணும் எண்ணங்கள் வந்துட்டு போட்டும் நான் உட்கார்ந்து இருக்கேன் என்னையே மூடி மாதிரி வர்றது இந்த அலை என்ன மூடி என்ன இழுத்துட்டு போயிடும் போல இருக்கேன் ஆனா பக்கத்துல வந்து கால் கிட்ட கூட வராம போயிடுல அந்த அலைய பாக்குற போது தீந்த நினைக்கிறேன் வேகமா வருது அப்படியே வந்து என்னென்ன அடங்கி காலு கிட்ட கூட இல்லை கொஞ்சம் தூரத்திலேயே நமஸ்காரம் போயிடுது அது மாதிரி நான் என் மனச பாக்குறேன் நான்தான் நான் நீங்க எல்லாருமே பாருங்க பாக்குறா எங்களுக்கு எப்படி பாக்குறது கேட்கப்பட்ட அந்த மனசு வந்து அந்த மனசுல அப்படியே பிரிச்சா வருது ஐயோ நான் செத்தேன் இந்த எண்ணம் வந்துவிட்டேன் நினைக்கிற போது சும்மா அதை நான் வேடிக்கை பாக்குற போது அது என்ன பண்றதுன்னா போச்சு அது ஒரு ஸ்லோகம் சொல்லுவான் ஆகத்தே சுவாகத்தம் குறியாது வெச்சந்தம் நிவாரைய வந்தா வாங்க சொல்லு போனா போகாதீங்கன்னு சொல்லாது இல்லையா வந்தா வாங்க அடிக்கடி கோட் பண்ற இந்த அவருடைய புத்தகத்துல படிச்சா தெரியும் அவருக்குட்டும் அல்லது நீதினா எதின் பெரியவங்களே புறாமப்பட்டு என்ன ஒருவேளை நிந்திக்கலாம் அது மா செய்யும் இப்பவே இந்த கலியுத்தோட முடிவுதான் உனக்கு சாவுந்தரேவா பிரவிச்சலந்தி தீரா சரியான வழியில போகிறவர்கள் ஒருபொழுதும் அதை விட்டு நழுவது இல்லை இந்த ஸ்லோகம் சொல்லுவார் ஏகாத்ம பிரத்யேசாரம் எண்ணங்களை பொருட்படுத்துறது ஏகாத்ம பிரத்தேய சாரம் அதுவே அதிஷ்டானமாக இருக்குன்னு சொல்லிட்டோம் பிரபஞ்ச உபசமத்துக்கு இருப்பிடமும் இல்லை இருப்பவனும் இல்லைங்கிற இருப்பிடமும் இல்லை இருப்பவனும் இல்லை இருப்பவன் இருப்பிடம் வந்து வரையறைக்கு உட்பட்டது தானே இருப்பிடம் இருப்பவன் வரையறைக்கு இருப்பிடமும் கிடையாதுல தான் அசாந்தி சுசுக்தியில தற்காலிக வேற்றுமை வேறுபாடு பாதத்ய ரூப வைல அதாவது மூன்று பாதங்களின் நோக்கத்திலே இது நான்காவது பாதம் போல் சொல்லப்படுகிறது ஆத்மா சவிட் பண்ணி சங்கராதேசுடன் அந்த ஆத்மாவை தெரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய அறிவுக்கு இதுவே பொருளாக இருக்க வேண்டும் நம்முடைய அறிவுக்கு இதுவே பொருளாக இருக்க வேண்டும் இந்த அழிந்து போகின்ற மாறுகின்ற இந்த அறிவுக்கு இதுவே பொருளாக இருக்க வேண்டும் மா அறிவுக்கு இந்த மாறாத அறிவு பரம்பொருளே பொருளாக இருக்க வேண்டும் நம்முடைய அறிவு மாறுகின்ற அறிவு விற்பிஜானது மாறக்கூடியதுதானே விற்பி மாறுறதுனால மாறுகின்ற நம்முடைய அறிவுக்கு மாறாத இந்த மெய்பொருளே அறிவு பொருளே அறிவு பொருளே அறிவு பொருளையே அறிய வேண்டும் மாறாத அறிவுப் பொருளையே இந்த மாறுகின்ற அறிவு அறிந்து கொள்வது ஆகுக என்பது கருத்து அப்போ என்னாச்சு பரம புருஷார்த்தம் இதுதான் இந்த ஆத்மாவை தெரிஞ்சுக்காம சொல்லி இருக்குறார் சொல்றார் இந்த ஆத்மாவை தெரிஞ்சு கொண்டு சாகரானோ அவன் பிராமண்கிறார் யா ஆத்மானம் விதித்துவா அஸ்மான் லோகா பிரைத்தி சிராமண வெறும் ஜாதி பிராமணனா இருந்த பிரயோஜனம் ஜாதி பிராமணனாக இல்லாவிட்டாலும் கூட இந்த ஆத்ம தத்துவத்தை தெரிந்து கொண்டு இறப்பானே ஆனால் அவன்தான் பிராமணன் எல்லாருமே பிராமணம்தான் இந்த உலகத்துல புசு புழி பூச்சி எல்லாம் பிராமணம்தான் பிரயங்கிற போது எங்க போது சர்வம் பிர ஒத்துறையா அப்படி ஒத்துற போது இதெல்லாம் அத்தியாசம் தானே பிரம்மத்திர பிராமண ஜாதி அத்தியாசம் தானே பிரச்சாதி அத்தியாசம்தானே பிரம்மத் நிலைச்ச ஜாதி அத்தியாசம் தானே நமக்கு தாற்பயம் தார்மிக விவகாரத்துக்கா ஏற்பட்ட அவ்வளவுதான் அதுல பரம தாற்பயம் நமக்கு கிடையாது எதுக்கு சொல்றேன் அவர் யாக்கியவர்களை சொல்றார் பிராமணன் அவரை சொல்றார் சங்கராஜர் அழகா வியாக்கியானம் பண்ணியிருக்க இந்த ஜாதி பிராமணத்தை பத்தி பேசுறது இல்லை அதே மாதிரி அடுத்தது இன்னொன்னு சொல்ற தெரிஞ்சுக்காம போறானோ கீதையிலிருப்பது தெரிஞ்சுக்காம போயிட்டு பாரு தரித்திரம் ஜீன பார்த்து திட்டுது ஆத்மாவை தெரிஞ்சுக்கோ நினைச்சுட்ட நிதி அது உண்மையான செல்வம் ஆத்மஸ்வரூபம் தான் அது தெரியாம நம்ம பெருசாக எழுதியோ நினைச்சிருக்க சிற்பனாக அவன் எவ்வளவு பெரிய கோட்டீஸ்வரனா இருந்தாலும் சரி லோகத்துக்கே முத்துர்லோக அதிபதியாக இருந்தாலும் சரி ஆத்மாவை தெரிஞ்சிக்காம இருந்தான்னு சொன்னா சிறைய சொல்லிகிட்டே போலாம் நிறைய ஒரு ஒரு உபனிஷத்துலயும் ரொம்ப அழகா சொல்லியிருக்கு இகச்சே அவேதிஸ்தி உபனிஷத் சொல்றது கேனோ உபனிஷத் நீ இவ்வுலகத்திலேயே இந்த உலக வாழ்க்கையிலேயே இந்த உண்மையை அறிந்து கொண்டால் உன் வாழ்க்கைக்கு பயன் உண்டு ால் என்ன விசித்தீராஸ்மாக அமிர்தா நிறைய சொல்லலாம் ஈஷாவாசியோ சொல்றது ஆத்ம ஜானம் இல்லாதவன்லாம் தற்கொலை பண்ணிக்கிறான் இந்த பாடி காம்ப்ளக்சிப நான் சொல்லி அந்த அகம் சூக்ம ஷரீராக அப்படிங்கிற அந்த எண்ணமே தற்கொலைங்கிறது இதுதான் பரமபுருஷம் எது பரமபுருஷம் ஆத் துரியனாக என்ன புரிஞ்சுக்கிறது தான் பரம புருஷார்த்தம் மத்ததெல்லாம் பரம புருஷார்த்தம் கிடையாது அதெல்லாம் மோகம் மாச கல்ப ிே மாயோமூர்த்தேயே விஷேஷ அந்த துரியனை இவ்வாறு சிறப்பாக அறிந்து கொள்ள வேண்டும் இவ்வாறு சிறப்பாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒருவாறு இதனை நிறைவு செய்து விட்டோம் இனி காரிகைக்குள் நுழைகிறோம் இனி இவர் ரொம்ப அழகாக தௌடபாதாச்சாரியர் காரிகை சொல்ல காரிகை படிக்கிறார் ஈய அேவஸ்துரியோ விபுஸ்மிருத கௌடபாதாச்சாரியார் துரியனுடைய லட்சணங்களை சொல்ற துரிய சில ஸ்லோகங்களை இப்ப சொல்றது பதினெட்டா ஸ்லோகம் வரைக்கும் இது போகிறது ஒன்போது ஸ்லோகங்கள் ஸ்லோகத்தில் ஒன்பது ஸ்லோகம் பார்த்துருக்கோம் நிவருத்தே சர்வதுக்கான சர்வபாவானாம் தேவஸ்துரியோ விபுதா இருக்கூடிய எல்லா பதங்களும் துரிய என குறிக்கக்கூடிய பதங்கள் பெரும்பால் சர்வது நீங்கிய மாத்திரத்தில் எங்க இருக்கு காரணம் இந்த மூணு தான் காரணீரம் பிராஜ்ய தைஜச விஸ்வ லட்சணாம் இதுலதான் கனவுல ஒரு வகையா அழறான் நனவல ஒரு வகையா அழறான் சிரிப்பார் அழுவார் அழுது கொண்டே சிரிப்பார் சிரித்துக்கொண்டே அழுவார் இப்படி எல்லாம் இதுலதான் அவஸ்தான் நீக்கிட்டா யார் இருக்கா ஒரே ஆனந்த பேசுறாச்சாரியர் ஈசான இந்த மூன்றுக்கும் ஈசானு ஆமா ஈசான் யாரு துரிய ஆத்மாங்க துன்பத்தை வெல்லுவதிலே தலைவனாக இருக்கிறான் இவன் துன்பத்தை வெல்லுவதிலே தலைவனாக இருக்கிறான் துக்க நிவத்தி பிரதி பிரபு பவதி இத்திய எனக்கு துன்பம் இருந்ததில்லை துன்பம் இருக்கவும் இல்லை இருக்க போவதும் இல்லை கைத்ரிய பார்க்கணும் அங்க வந்து ஹர்பன உபாசனை பண்ணினாலே ஒருபொழுதும் பயப்படுறதில்லைன்னு சொல்லி ஆனா ஆத்மாவை தெரிஞ்ச பிறகு என்ன பிரயோஜனம்னா எது கிட்டும் பயப்படுறதில்லைங்க அவனை வந்து புண்ணியம் பண்ணாம போயிட்டேனே நான் பாபத்தை நிறைய செஞ்சுட்டேனே கிமஹம் சாதுனா கரவம் கிமஹம் பாபம் அகரவம் செய்யாம போனே பா நிறைய செஞ்சே அவனை ஒட்டுவதில்லை ஆத்மானம் இவ்வாறு இந்த ஞானத்தின் பலத்தினால் தன்னை வலிமைப்படுத்திக் கொள்கிறான் இது ஞான பலன் சர்வதுக்கிவத்தி மாறுறதில்லை நிறைய பார்த்திருக்கும் அத்வை அத்வை சர்வபாவான அர்த்தம் பொய்யான இந்த உலக பொருள்களுக்கெல்லாம் தேவஹா பொருட்களை பிரகாசப்படுத்துபவன் போலாசப்படுத்து என்ன அர்த்தம் பார்த்தோம் கனவுறக்கம் என்கின்ற மூன்று நிலைகளும் இல்லவே இல்லை ஒடுங்கி விடுகிறது மதிப்பற்று போகிறது பொய்யாகி விடுகிறது அதற்கு இருப்பு இல்லாமல் போய்விடுகிறது தேவகா துரியகா துரியகா துரியகன சதுர்த்தி விபு வியாபி விபுகுங்கிற பதத்துக்கு விவிதம் பவதி பவதி அப்படிலாம் சொல்லலாம் விவிதம் பவதி பல்வேறு பொருள்களாக தன்னை காட்டிக்கொண்டிருக்கிறான் சிறப்பானவனாக இருக்கிறார் இந்த துரியனுக்கு கௌடபாதர் இன்ட்ரடியூஸ் பண்ற சர்வ இந்த ஜாகிரத் சுசுக்தியை நீக்கிட்டு பார்த்தோமானா இந்த துரியன் கேவல துரியன் உணரப்படுகிற ஸ்மிருத்தானா என்ன அர்த்தம் அதுக்கு அர்த்தம் போடுறது ஸ்மிருத்தகான் நினைக்கப்படுகிறார் அவன் கருதப்படுகிறான் படிக்கலாம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த மந்திரத்துக்கு தான் விளக்கம் விளக்கம் தொடர்ந்து கொண்டு போறியாரணும் ஒரே ஒரு விஷயத்துக்கு வியாட்சியம் நூறு ஸ்லோகம் ஆக பிரபஞ்சோபசமத்துக்கு ஒரு சாப்டர் அத்வைதத்துக்கு ஒரு சாப்டர் மொத்தம் எவ்வளவு முப்பது எழுபது எண்பத்தி ஆறு நூத்தி எண்பத்தி ஆறு ஸ்லோகம் இந்த மூணு பதத்துக்கு பிரபஞ்சோபசமம் பிரபஞ்சோபசமம் அப்புறம் शांत, बद्धस्तु, படி இஷியே தெரிவித்தைஜசாரண இங்க வந்து பிரிச்சு புரிஞ்சுக்கிறதுக்கான வழிகளை சொல்ல ஆரம்பிக்கிறது அதாவது விஸ்வத்தை விழிப்பு நிலையில இருக்கின்றவன் கனவு நிலையில இருக்கின்றவன் இவன் அஜானத்திலும் அத்தியாசத்திலும் கட்டு இருக்கிறான் காரியம் காரணம் இங்க காரியம் அத்தியாசம் காரணம் காரணம் கிடப்பவர்கள் விஸ்வதேஜர்கள் மட்டும் கட்டுண்டவனாய் இருக்கிறான் காரணம் காரியம் இரண்டும் துரியனிடத்தில் இல்லை அவ்வளவுதான் இந்த ஸ்லோகத்தோட தாக்கம் உள்ள இருக்கானா இல்லையா இருக்கான் விவகாரம் பண்ற போது காரணம் சூக்மசரீரம் மூணு சேர்ந்து விஸ்வன் அப்புறம் காரண சரீரமும் சூக்ம சரீரமும் சேர்ந்து தைஜசன் கட்டுப்பட்டவன் கட்டு இருக்கிறான் காரியம் என்பது படைப்பு அக்ஞானம் அதாவது கைத்துல பாம்ப பாக்குற போது ரெண்டும் கட்டம் இருட்டு இருக்கேன் வெளிச்சமும் அந்த செமிட்னஸ்லதான் வந்து கயிற பாம்பா பாக்குறோம் அந்த செமிட்னஸ் வந்து பாம்பை பாக்குறதுக்கு காரணம் பாம்பு காரியம் பாம்பு காரியம் செமிடார்க்னஸ் புரியா அதே மாதிரி நமக்கு அதை பார்க்கறதுக்கு என்னன்னா கயிறு தெரியாமல் இருக்கிறது காரணம் பாம்பை பார்க்கறது காரியம் கயிறு தெரியாமல் இருப்பது காரணம் செமிடார்க்னஸ் விட்டு கயிறு தெரியாமல் இருப்பது காரணம் பாம்பை பார்ப்பது காரியம் Swami. இந்த உலகத்துல நம்ம இருக்கிற போது இந்த உலகத்தில் போறத பத்தி இப்பவே இருக்கட்டும் அடுத்த வந்து பாத்துக்கிறேன் துரியன் எங்க போயிட போற அதுதான் போக்குவரவே இருக்கட்டும் துரியன் துரியனாவே இருக்கட்டும் நான் வீட்டுக்கு போகணும் இப்ப இருந்த பாதிப்பாக்கி இருக்கு கொஞ்சம் அடைகிறார் பக்தர்களாக இருக்கிறார்கள் கருதப்படுகிறார்கள் என்று எண்ணப்படுகிறார்கள் மட்டும் கட்டுண்டவனா இருக்கிறான் காரியம் அங்க இல்லை அந்த விளைவு இல்ல காரணம் இருக்கிறது விளைவு இருக்கிறது எங்க விழிப்பு நிலையிலும் போட்ட விஸ்வனும் தைஜசனும் காரிய காரணத்துக்கு கட்டுப்பட்டவர்கள் பந்தப்பட்டவர்கள் பிராஜனும் காரணத்தின் மாத்திரம் கட்டு இருக்கிறான் அஜானம் மாத்திரம் இருக்கு இந்த அஜ்ஞானமும் இல்ல அத்தியாசமும் இல்ல இந்த காரியமும் இல்ல காரணமும் இல்ல யாருட்டேங்கராச்சாரியார் காரணம் வார்த்தை போடுற தத்துவ அப்பிரதிபோதா உள்ளதை உள்ளவாறு அறியாமல் இருக்கும் நிலை காரணம் உள்ளதை உள்ளவாறு அறியாமல் இருப்பது அவர் எங்க சொன்னார் தெரியுமா தெரியாம உண்மையில உறங்கி கொண்டிருக்கிறான் அதனால தானே வீட்டையில பகவான் சொன்னார் வந்து சொல் அவங்க எதுல இருக்காங்கிட்டுவுகிக்க விஷயங்களை பத்தி எல்லாம் சொல்றபோது விஷயத்தை பெரிய இதா பாரமா நினைச்சு ரொம்ப துக்கமா நினைச்சுண்டு சொல்ற போது அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறார்களா விழித்துக்கொண்டிருக்கிறார்களா விழித்துக்கொண்டிருந்தாலும் அதனால அன்னையிலிருந்து சொல்லிகிட்டு இருக்கும் எழுமின் விழிமின் என்ன குறிசாரும் வரை மில்லாத செல்மின் சொல்லிட்டு தானே இருக்கும் எழுமின் விளிமினா விழிமின் எழுமினா உபனிஷத்துல உத்திஷ்டருக்கு ஒரு கிரது முதல்லாம் உண்மையல்ல விழித்துக்கொள் சந்யாசம் விழித்துக்கொள்னா என்ன அனித்யம் என்று தெரிந்து கொள் விழித்துக்கொள் அனித்யம் என்று தெரிந்து கொள் எழுத்தம் நித்தியத்தை நாடிச்சல் அப்ப வைராக்கியத்தை அடை என்று புரிந்து கொள் என்று புரிந்து வைராக்கியத்தை பூர்ணமாக அடைந்துவிடு அனித்யத்தை புரிஞ்சு வைராக்கியத்தோட யார்கிட்ட போனும்னா வரான் பிராபிய குரு கிட்ட போய் நிபோதத்தை நிச்சயன போதத்தை உண்மையை உள்ளவாறு உணர்ந்து கொள்வாய் ஆக தெளிவாக அறிந்து கொள்வாய் அதான் அடுத்த ஸ்லோகம் படிக்கலாம் ரா அதுல ஒரு நாள இந்த காரியு கேட்டா அதுக்கு பதில் வருதுமான प्राज्ञ किंचन संवेत्ति तृयं तत् सर्वद्रिक्ษ सदा नात्मनं न परांश्चैव त्यं न सत्यं नापि चान्ृतं प्राज्ञ किंचन संवेत्ति நாமரூப சத்தியத்துவ புத்தி அவர் லாங்குவேஜ் என்னது தத்துவ அப்ரதிபோதா தத்துவத்தை தெரிஞ்சுக்காம இருக்கு அஜானம் அதாவது அக்கிரகணம் அந்நாக்கிரகம் தெரி பிரி தெ உண்மையை உணராமல் இருப்பது அக்கிரகணம் உண்மையை வேறாக பார்ப்பது அந்நா காரணம் அக்ரஹணம் காரணத்துக்கு இன்னொரு அதுக்கு இல்ல சொல்ற இது என்ன பண்றது பிராக்யனை பத்தி இப்ப சொல்ற பிராக்யன் ஏன் காரிய பத்தன் இல்லை காரியத்தில் பந்தப்பட்டவன் ஜிரத அவஸ்தில சொன அவஸ்தில சுசுக்தி அவஸ்தையில காரணம் மாத்திரம்தான் இருக்கு பிராஜ்யம் மாத்தம்தான் இருக்கான் ஆகையினால அது காரிய பத்தன் இல்ல கேவல காரண பத்தா காரண இவங்க ரெண்டு பேரும் காரணீர அபிமானி பிராக்கியா இந்த பிராக்கியன் வந்து தன்னையும் அறிய மாட்டான் பிறவற்றையும் அறிய மாட்டான் அறிய மாட்டான் பொய்யையும் அறிய மாட்டான் இதெல்லாம் படிக்கணும்னா நமக்கு ரொம்ப பல ஆனும் சத்தியத்தையும் அறிய மாட்டான் இவன் மெய்யையும் அறிய மாட்டான் பொய்யையும் அறிய மாட்டான் பொய்யையும் அறிவதில்லை மெய்யையும் அறிவதில்லை தன்னையும் அறிவதில்லை பிறவற்றையும் அறிவதில்லை ஆனால் அவங்க ரெண்டு பேரும் எப்படி தன்னை அறிவதில்லை பிறவற்றை அறிகிறார்கள் பிறவற்றை அறிகிறார்கள் பொய்யை அறிகிறார்கள் விஸ்வனும் தைஜசனும் பொய்யை அறிகிறார்கள் பிறவற்றை அறிகிறார்கள் சத்தியத்தை அறிவதில்லை சத்தியத்தை அறிவதில்லை தன்னையும் அறிவதில்லை அப்போ இது நல்லா புரிஞ்சுக்கணும் சத்தியத்தையும் அறிகிறது தன்னையும் அறியறது இல்லை விஸ்வதைஜசன் விஸ்வதை என்ன நினைக்கிற சத்திய பொய்ய அறியறான் பொய்ய அறியறான் ஆனா ஆபாசனா சொல்லலாம் அறிஞ்ச மாதிரி இருக்கான் என்னோ தான் இருக்கோங்கிறது தெரியும் தான் என்னவா இருக்கோங்கிறது தெரியாது அவன் கொஞ்சம் அறியறான் போடலாம் ஆத்மானம் மேத்தின்னு சொன்னதுனால தப்பு இல்லை இந்த கார்கெல்லாம் ரொம்ப ரொம்ப என்னது கொஞ்சம் அப்படியே என்னது நறுக்கு நறுக்குன்றது அவித்சூதம் பாஹ்யம் ஆத்ம விலட்சணம் வேறானசூத்தம் தோன்றியம் புறத்திலே இருக்கக்கூடிய இந்த துவைத்தை அறிகிறான் பிராக்யன் அறிவதில்லை அதிரகனேன தமசா அந்யசா கிரகண பீஜ பூத்தேன பத்தோ பதிவே இவன் எப்படி இருக்கான் உண்மையை அறியாதவனாக இருக்கிறான் எதையும் அறியாம இருக்கிறான் ஆனா துரியன் அப்படி இல்லை துரியன் அப்படி இல்லை ரெண்டு மீனிங் சொல்றாரு இவனே அனைத்துமாக இருக்கிறான் அனைத்தையும் காண்பவனாகவும் இருக்கிறான் அனைத்துமாகவும்வனாகும் இப்பதானே சொன்னீங்க அவ்யபதேசம் எல்லாம் கேட்கக்கூடாது ஏன்னா அவரே அதை சொல்ல போற இது உபதேசத்துக்காக ஒரு ஸ்லோகம் வருது நான் இந்த சொல்லிவிடுவேன் அப்பதான் புரியுது பதினெட்டாம் ஸ்லோகத்தை பார்க்கணும் உபதேசாதய உபதேசா உபதேசத்துக்காக இதை சொல்றோம் உபதேசம் முடிஞ்சாச்சுன்னா பேச இல்லையா அதை அறிய வேண்டும் அறிந்து விட்டால் அறிய வேண்டியதில்லை அறிந்து விட்ட பிறகு அறியணும்னு சொல்லுவோமா அறிஞ்சிட்டேன் ஆனா இன்னொருத்தர் அறியணும் போல இருக்கு அப்படி சொன்னா என்ன ஆகும் முதல்ல நீ அறியலன்னு அறுத்து மா என்ன அவர் சொல்லுவா கேட்டு எப்படி நானும் சீரியஸா சொல்றேன் நீயும் புரிட்டு அமைதிய இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எல்லாமாகவும் இருக்கிறான் எல்லாவற்றையும் அறிபவனாகவும் காணப்படுகிறான் அங்க வந்து உண்மையை அறியாத தன்மை என்பது இல்லவே இல்லை சர்வம் விஸ்வதை பிராஜியனையும் அறிபவனாகவும் விஸ்வத்தைஜ பிராஜனாகவும் இருக்கிறான் வேறாகவும் இருக்கிறான் இப்படி போடுகிறோம் விஸ்வதைஜச பிராஜ்யனாகவும் இருக்கிறான் விஸ்வதைஜச பிராஜ்யனுக்கு வேறாகவும் இருக்கிறான் விஸ்வதைதச பிராஜ்யனை பண்ணுகிறான் பிரகாசப்படுத்துகிறான் அப்படி சொல்லணும் கிரீட்டம் தட்சிணாவைக்கு தான் அதனால அதை மனசுல ஓடும் அதனால கிரீட்டம் பாதம் இந்த கிரீட்ட பாதம் விஸ்வது காரிய காரணம் போடக்கூடாது அப்ப விஸ்வச பிராகன்தான் இப்படியே பண்ணி பண்ணி ஒரு வழி ஆயிடுத்து அடி அடிச்சா நகருங்கிற மாதிரி இப்ப இந்த மாண்டோக்கியம் படிச்சு படிச்சு நம்ம ஒரு வழி ஆயிடும் படிப்புடைய பிரபாவம் பார் விடாம இதே தச்சி தனம் அவர் சொன்னார் வித்யாரண்ய சுவாமி அன்யோன்யம் இப்படியே இந்த சாஸ்திரத்திலேயே ஊறி இருக்கிறதுக்கு பேரு தான் பிரம்ம அபியாசம் சொன்னார் எனக்காகவே வாத்தருக்கு ஒருத்தர் என்னை பத்தியே பேசி வெளியில சொல்றதுனால சரி ஒருத்தருக்கு சொல்றதுனால அதாவது அகத்திலும் புறத்திலும் மகிழ்கிறார்கள் துஷ்யந்தி ரமந்தி ரெண்டு வருவங்க துஷந்தி ரமந்தி வினைச்சொல் என்ன கண்ண மூடினாலும் கண்ணை திறந்து அனுபவிக்கிறது கண்ண மூடி அனுபவிக்கிறது ரமந்தி எந்த புஸ்து இருக்குன்னா நம்ம புஸ்துல இருக்கு அதனால அந்த பேதங்கள்லாம் சொல்லிருக்காங்க குறிப்பா காமிச்சிருக்காங்க அவஸையிலையும் இருக்கிற ஆபாசனா இருக்கான்னு சொல்றாச்சாரிய டைரக்டாவே எடுத்துக்கலாம்னு சொல்ற துரியன மூணு அவஸ்திலையும் இருக்கு அவனுக்குத்தான் சர்வ திரு சர்வ திரு எல்லா அனைத்தையும் அறிவன் என்கின்ற தன்மையும் மிச்சை சத்தியமல்ல, அல்ல மேலும் நாலரை மணி வகுப்பிலே ஓம் பத்ரங்கரடே தேவாக வத்திரம் பேமாசுவான் சனூம தேவியஞ்சா இோ விர்தவா ஊஷா விஷவே நாட்சியரிஷ்டே ஸ்வோஸ்பாந்தா குருராத் மூதவினை வோமவத்தியாத்த தேகாஜ்ஷிணா மூர்த்தே நம மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோனகுருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம்ஷா ஹரி ஓம் ஆதிநீ ஜாவி